அதனால குரு வந்து இந்த சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணினார் ஞானத்தை உபதேசம் பண்ணினார் உபாசனை ஆத்ம விசாரத்துக்கு திருப்பி விடணும் இல்லாட்டா ஏதோ சும்மா அது வேஸ்டா போயிடும் சித்திகள்ல அங்கே எங்கேயாவது போயிடும் அதனால உபாசனைனால ஏகாகிரமாய் தெளிவுற்ற சித்தத்தை உபாசகன் தன்னுடைய ஸ்வரூபம் தத் நாடணும் உபாசியத்திலேயே மனசு வச்சுருக்காம யார் உபாசனை பண்றானோ அவனோட ஸ்வரூபம் என்ன விசாரம் பண்ண அப்படி கொஞ்ச நாளைக்கு விசாரம் பண்ணிட்டு சிஷியன் வந்து அவன் உபாசனா தேவதையே வந்து இதுதான் பிரம்மம் அப்படின்னு வந்தா தெரிஞ்சு நான் உபாசனை பண்றேனே அந்த தேவத தான் பெரிய வஸ்து அதுதான் பூர்ண வஸ்து அப்படின்னு வந்தான் எதி மீரேவா நூனம் ம் வேத்திரமணோம் எதம் எதிர்ப்பு அீமாசியமே மன்னே விதித்த அந்த குரு என்ன சொன்னார் நான் பிரிஞ்சு நிட்டேன் அப்படின்னு வந்தான் நான் தான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா கூட வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா இந்த சரீரத்துக்குள்ளே ஜீவனாக இருக்கு சரீரம் இருக்கு சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு அதுதான் பிரம்மம் சில பேர்லாம் கூட வந்து கேட்குறான் அதுதானே இந்த மகாபாக்கியத்துக்கு அர்த்தம் அப்படியெல்லாம் புரிஞ்சுட்டு ஒன்றும் வேதாந்தத்தில் பிரயோஜனமே இல்லை இல்லையா அதனால தான் இப்போ நீங்கள் இங்கேருந்து போகிற போது உபனிஷத் புரிஞ்சுட்டுட்டேன்னு நினைச்சுன்னு போறீங்களானால் அதை கலைக்கிறதுக்கு தான் இனி இருக்கிற பாக்கியம் பாகம் புரிஞ்சுட்டோம் நினைச்சுக்காதுங்கோ தானாய இருத்தலே தன்னை அறிதலாம் தான் இரண்டு அற்றதால் உந்திப்பற தன்மைய அது ஒரு அந்நிய பொருளானி புரிஞ்சிண்டுட்டேன்னு நினைச்சுடாய் தப்ரமேவ்ரம் அல்பம் அர்த்தம் வாக்கிய பாஷ்யத்துல பத பாஷியம் ரெண்டு பாஷியம் இருக்கு கேனோ பனிஷத்துக்கு மட்டும் வாஷத்தில் வந்திரத்தை இன்னொரு பாடத்தில் எடுத்து பாஷ்யம் பண்ணியிருக்கேன் அக்ஷரம் புருஷோத்தமன் மூணு சொல்ற துவைதிகள்லாம் இத தான் போய் பிடிச்சுப்பான் கஷரம் இங்க அழிஞ்சு போறது அக்ஷரம் உள்ள இருக்கிற ஜீவன் புருஷோத்தமன் வேற ஒன்னு இருக்கு உத்தம புருஷ்தியா அப்படின்னு அந்யம் ஒண்ணும் இல்ல பகவத் பாத விஸ்தாரமா அந்நியம் ஒண்ணும் இல்ல உள்ள வசூ தான் அது தகரமா இருக்கு அடங்கினதாக தெரியறது துவைதிகளுக்கும் சரீரம் ஆத்மா யாரும் சொல்லல ராமானுஜரும் சொல்ல மாத்வரும் சொல்லல எல்லாருக்குமே அதனாலதான் பகவான் கிட்ட துவைதம் விசிஷ்டா எல்லாம் கொஸ்டின் கேக்குற போது பகவான் சொல்வர் எல்லாரும் ஆத்ம ஜானம் வேணும்னு தன்னை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல யாருக்கும் வித்தியாச அபிப்பிராயம் கிடையாது யாருமே ஆஹ் சரீர்தான் ஆத்மானு மாத்வரும் ராமானுஜரும் யாரும் சொல்லலை எல்லாரும் ஆத்மா தெரிஞ்சுக்கணும் தான் சொல்றேன் அதுக்கப்புறம் இருக்கிறத பத்தி தான் கொஸ்டின் அதை அப்புறம் பார்ப்போமே நீ முதல்ல நீ ஒன்னு யாரும் தெரிஞ்சுக்கும் உன்னோட என்னன்னு தெரிஞ்சுக்கும் அப்புறம் பார்ப்போமே அதை பத்தி இப்ப கவலைப்படுவானே அந்த தஹரபிரம் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிறது அதான் தப்ரம் அப்படின்னு அப்படின்னா தெரிஞ்சுட்டாலும் நிவர்த்தி வராது நிறைவு வராது நான் இல்ல சரி நான் இல்லையே தெரிஞ்சுட்டேன் பிரச்சனைகள்லாம் இருக்கே சந்தோஷம் வரல நிறைவு வரல அந்த ஒரு ஸ்திதியில ஜீவன் தவிச்சுட்டு இருப்பான் உடம்பு நான் இல்லையே நான் வேற நான் உடம்புக்குள்ள இருக்கேன் அப்போ அப்போ பெரிய வித்தியாசம் வரல திருப்பி உடம்பு இருக்கே உடம்போ ஒரு கஷ்டம் இருக்கே அசரீரம் வா வசந்தம் ஸ்ருதி சொல்லிட்டு ஷரீரம் இருக்குங்கிற நிச்சயம் இருக்கிற வரைக்கும் உனக்கு துக்கம் அழகவே விலகாது எப்படி சுஷுப்தியில ஷரீரம் இல்லாத நிலை எல்லாருக்கும் அனுபவமோ அதே போல ஜாகிரத்துல ஞானத்தினால சரீரம் இல்லைங்கிற தத்துவ நிச்சயத்தால வரக்கூடிய ஒரு நிவிற்த்தி அதைத்தான் அதுவைதிக்கண்ணுனால பாத்தி நிவர்த்தியே இல்ல அது சத்துப்பண வந்துடும் சமாதின்னு கொஞ்ச நேரம் சமயத்துக்கு வந்துடும் ஆனா அப்படி இல்லாம நித்தியமான சரீரத்தினுடைய நிவிற்த்திங்கிறதுனாலதான் முடியும் இப்பிரம் ஒரு வார்த்தை போட்டாரோ இல்லையோ பாகவதற்க ஒரு விசேஷம் கொடுக்கிறார் சூதர் புத்தி அவர் எப்படி இருக்கிறதாம் போயிடுத்து விசுத்த புத்திஹி துனோதி மாயாம் குணசம்பிரசூதாம் சத்துவரஜஸ்தமோ குணமான மாயைய அப்படியே தொடர்ச்சி நீக்கம் பண்ணிவிடுத்தான் அந்த புத்தி அதனால அது அதப்ர புத்திகின்னு பேரு அனந்தமான பொருளை பிரகாசப்படுத்தக்கூடிய எல்லையற்ற வஸ்துவை பிரகாசப்படுத்தக்கூடிய உபாதி பரிச்சின்னமல்லாத ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு புத்தி அது உபாதி பரிச்சின்னமா இருக்கிற போது தப்ரம் அல்பம் துச்சம் அதனால நீ என்னதான் புரிஞ்சின்றேன் இதெல்லாம் புரிஞ்சுட்டேன் புரிஞ்சின்றதுக்குள்ள அளவுக்குள்ளதான் அது இருக்கும் நீ என்ன புரிஞ்சின்றேன்னு சொல்றியோ தெரிஞ்சிட அந்த தெரிஞ்சிட்டேங்கிற சர்க்குலுக்குள்ளதான் அது இருக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சிட்டேன்னா என்ன உன்னோட செரிபிரல் மேட்டருக்குள்ள ஒரு மூமெண்ட் அவ்வளவுதான் உன்னோட பிரம்ம ஜானம் செரிபிரல் இருக்கு அதுக்குள்ள ஒரு மூவ்மெண்டா இருக்கு தப்ரமேவ அப்படின்னு எது நீ உனக்குள்ள நீ உனக்குள்ள புரிஞ்சுண்டாலும் இல்ல தேவதைகள்ல இருக்கிறதாக புரிஞ்சுண்டாலும் எல்லாம் அல்பம் தான் பான் சர்வசி வேதித்துவாத்மா பிரம்ம இது சர்வ வேதாந்தான சுனிசித்தோர் இஹச்ச ததேவ பிரதிபாதிதம் பிரஸ்ன பிரதிவச்சனோக்தான் இதெல்லாம் சொல்லி இங்கே ஒரு விஷயம் சொல்றார் பாஷ்யக்காரர் சாந்தோக்கிய உபநிஷத்துல விரோச்சனனும் இந்திரனுமா பிரஜாபதி கிட்ட பிரம்ம கேட்க போனார் ரெண்டு பேருக்கும் ஒரே போலதான் உபதேசம் பண்ணார் முதல்ல அவர் வந்து என்ன பண்ணார்னா ஒரு உடஞ்ச பானையில் தண்ணியை விட்டு கண்ணாடின்னு வச்சுங்களேன் கண்ணாடியில் போய் பாருங்கோ நான் அலங்காரம் பண்ணிண்டு தலையெல்லாம் ஆறிண்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கண்ணாடியில் போய் பாருங்கோ எது தெரியறதோ அதுதான் ஆத்மா அப்படின்ட்டா விரோஜனன் அங்கேயே போயிட்டான் என்ன அவ வந்து ஞானத்தை தேடல சாதகாலிட்ட நிறைய பேருட்டு இந்த தோஷம் உண்டு நிறைய பேரு என்னக்கா அவ வாஸ்தவமா ஞானத்தை வந்து தேட மாட்டான் உள்ள நிச்சயமோ திருப்தியோ முக்கியம் அவ உலகத்துல வந்து ஏதோ இப்படி ஒரு பெருமையை தேடுற போலயே அத்தியாத்மத்துல வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய மகாத்மாவோட சிஷியனா உபதேசம் வாங்கிண்டா போரும் அப்படின்னு இருப்பான் அப்புறம் அதுலேயே ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் இவர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிண்டே அப்படின்னு நாலு பேர் கேட்டா கூட சொல்லிக்கலாம் நான் இவரோட சிஷ்யர் அப்படின்னு சொல்லிக்கலாமோ இல்லையோ அதுலேயே திருப்தி அடைஞ்சுடுவான் விரோதனன் அதோட நின்றுட்டானான் பிரஜாபதி கிட்ட உபதேசம் வாங்கிட்டு உபதேசம் பலிச்சுதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல அவர் வே மகான்களும் உண்டு அப்படி அவன் அவனுக்கு தகுந்தபடி கொடுத்து விட்டு அது நச்சுப்பிடுங்காம போகுமே அதுக்காக நம்மளை விட்டா சரி அப்படின்னு அனுப்பி வச்ச பிரஜாபதி அப்படி அனுப்பிச்சேன் இவன் போய் ஒரு பிரஜாபரம் அவன் சிஷிய இதே திரட்டி விட்டான் ஒரு குரு இருந்தார் அப்படி அவர் நிறைய வெள்ளக்காரா சிஷியாலாம் உண்டவர் நிறைய பேருக்கு அவர் நீ ஞானி ஞானி சொல்லி விட்டுடுவார் ரியலைஸ் ஆயிட்ட போகும் அப்படின்னு அப்புறம் யாரோ ஒருத்தரை விட்டு கேட்டா ஏன் இப்படி சொல்றேன் அது இல்லாட்டா விடவே போகவே போகாது இது சொன்ன உடனே கிளம்பி போய்டுவான் அவன் ஏன்னா அவனுக்கு வாஸ்தவம் முக்கியம் இல்ல அவனுக்கு ஒரு பேருதான் முக்கியம் அவனுக்கு ஒரு ஸ்டாம்பு தான் முக்கியம் ஞானத்தை அடைஞ்சுட்டேன் அப்படின்னாக்க அவன் மட்டும் போயிடுவான் ஏன்னா அது இப்போ நம்மகிட்ட இருந்து அவன் முழு ஆகவும் மாட்டான் நம்மளை விடவும் மாட்டான் தொந்த என்னால அனுப்புறதுக்கு நீ அடைஞ்சுட்டேப்பா ஓ அப்படின்னா அவன் போய் ஒரு கூட்டத்தை தரட்டின்னு அது ஒரு பெரிய விளைவு மோசமான விளைவு வரதே என்ன பண்றது தலையில் எழுத்து இல்லாட்டாலும் இவன் ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படி போட்டும்பான் இந்த பிரஜாபதி போய் போய் அசுர வம்சத்தை ஆராதனை விஷயங்கள்லாம் அவங்க உபனிஷத்து அப்போ சுவாவதோஷவசாது அனுபபபத்தியமான விபரீத அர்த்தம் ஆத்மேதி பிரதிபன்னகா அசுரராடு விரோச்சனா அங்க போய் நல்ல குரு போய் கேட்டுட்டும் சரீரம் தான் ஆத்மா நினைச்சிருந்தேன் ஆனா இந்திரன் இருக்கார ஒவ்வொரு சமயமும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் கூட இருக்கும் கொஞ்சம் தோஷ கஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு பதிரா விழணும் அது விழணும் அதுல இருக்கிற தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமா கொழிஞ்சு போகணும் அதுக்காக சகருத்தியமான அபேட்சம் பமமோ பிரதிபான் இங்க வந்து லோகேபி ஏகோவ் கஷ்டித் யாவத் பிரதிபா கஷித் அயாவத் கஷ்டித் விபரீதம் கஷ்டி நிதிபிய ஒரே குருகிட்ட உபதேசம் வாங்கிக்கிறவாளு சில பேர் நன்னா கரெக்டா புரிஞ்சுக்கிறா சில பேர் விபரீதமா புரிஞ்சுக்கிறார் சில பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்குற அதுக்கு குரு என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன சொல்றது அத்தகி விபிரதிபண்ணாக சதசத்வாதின தார்க்காக சர்வே இது சத்து அசத்து அது இது தார்க்கிகர்கள்லாம் பல விதத்துல புரிஞ்சுருக்கா தஸ்மாத் விதிதம் பிரம்மே இது ஷம பிரதிப்திதி மதிசங்கம் வச்சனேவாரியல் நூனம் தம்போரிஞ்சதெல்லாம் அல்பம் தான்பிஸ்தோபிஷம் ஷாந்தம் அனந்தம் ஏகம் அதுவைதூமாக்கம் நம்ம அப்படி இருக்கிற பிரிச்சுக்கணும் அது வந்து நினைச்ச ஒரு ஆட்டம் கொடுத்தார் குரு அப்படின்னு அனுப்பிச்சுட்டார் அப்ப கொஞ்ச நாள் கழிச்சுட்டு திருப்பி வந்தான் சிஷன் மன்னியே சுவேதேதி தாகவும் எடுத்துலாம் அது எப்படி அனுபவத்துல வருது பகவான் அக்ஷ அருணாச்சல அஷ்டகத்துல சொல்றது அச்சலமா கண்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்டவன் எவன கருத்தினுட கண்டவன் இன்றது கண்டேன் கண்டவன் யாரையும் தேடி பார்க்கிறத கண்டவன் காணும் கண்டனன் என்றிட கருத்தெழவில்லை அப்படியே உபனிஷத் தான் நான் பார்த்தேன் சொல்றதுக்கு ஒரு அபிமானம் உதிக்கல கண்டனன் என்றிட கருத்தெழுமா நான் காணலேன்னு சொல்றதுக்கும் கண்டிலன்னு சொல்றதுக்கும் ஒன்னு வரல நீ ஏன் மௌனமா தட்சிணாமூர்த்தியா இருந்துட்ட அப்புறம் எப்படி சொல்றது வாயத்திறந்து அப்படிங்கிற அதேதான் இங்க ஸ்ருதி சொல்றது எங்க பரம்பரை ஆச்சாரியர்கள் எல்லாமே அது தெரிஞ்சேன்னு தெரியல தெரிஞ்சுண்டோம் தெரியலேன்னு சொல்லாம தான் தெரிவிச்சிருக்காஹம் வந்து நான் தெரிஞ்சின்றேன் சொல்லல தெரிஞ்சுக்கலும் சொல்லல நம்ம சிஷ்ய பிரம்மச்சாரிகளுக்குள்ளையும் யார் அதை தெரிஞ்சுக்கோ அவனால அப்படிதான் அவ அப்படிதான் आचारियना आचारियना आगमं अर्थदो निर्धार्य स्वानुभवं कृत्वा आचार्य ஏகாத்தே உபவிஷ்டன் எதோ ஆச்சாரியேணம விச்சாரிய தக்கதாரியா ஆச்சாரிய சகாசமிய மதிதம் எப்படி நாவேதி நோனிஷி நீ சொல்றது சரியா இல்லையேப்பா தெரிஞ்சுனேன்னு சொல்றேன் சொல்றேன் உனக்கு இப்பவே சந்தேகம் இருக்கு நிச்சயம் இல்லையே அப்படின்னு ஒரு ஆட்டம் கொடுத்து பார்த்தார் குரு இப்போ மன நிதி தியாசனம் ஏவம் ஆச்சாரியன விசாலியமானோபி சிஷியா ந விச்சால இப்ப குரு வந்து சிஷ்யனை ஒரு ஆட்டம் கொடுத்து பார்த்தாலும் சிஷிய ஆடலயம் அந்த குரு வந்து இப்பவும் தெரியல போல்றேன் அப்படின்னா அவர் ஆடலயம் என்ன சொல்ற அந்நேவ் இருக்கார் தெரிஞ்சுக்கிறதும் தெரியாம இருக்கிறதையும் தாண்டி இருக்கிற பொருள் அது மனசால தெரிஞ்சுக்கிற பொருளும் இல்ல அது தெரியாம இருக்கிற அஜானமும் இல்ல ரெண்டுக்கும் சாட்சியா இருக்கிற சித்வரூபம் முன்னாடியே குரு சொல்லி கொடுத்துட்டாரோ இல்லையோ இத்தியாச்சாரோக்தாக சம்பிரதாய பலாதம் உபபத்தி அனுபவபலாற் ஆச்சாரியனால சொல்லப்பட்ட ஆகமம் ஆகமம்னாக்கா ஞான விசார சாட்சா சித்தத்தை அந்தர்முகம் பண்ணி தெரிஞ்சுக்கிற அந்த பிரக்ரியையோட பலத்திலையும் தன்னோட சுவானுபூதி ஆத்மானுபூதி பலத்திலையும் ஜகர்ஜஜ பிரம்மவித்யாயாம் திருட நிஷயதாம் தர்சயன் ஆத்மனா அந்த சிஷியம் கர்ஜனம் அப்படின்னா தன்னோட அனுபவத்துல தன்னிலைய ஆனந்தத்துல அதை அடஞ்சதை சொல்லாமல் சொன்னன அது இல்லைன்னு சொல்ல முடியல அடைஞ்சேன்னு அடையலே ரெண்டும் சொல்லாம தன் சுவானு ஜகஜ பிரம்மவிம் திருடனிஷயதாம் தர்சயன் ஆத்மன யோயா கஷ்டித் நிரமச்சாரிணா மத்திய தத் உத்தம் வச்சனம் தத்வா வேத ச திரமவேத பிரிகமாயன் தெரிஞ்சிருக்கானோ வாஸ்தவமாயிரம் தெரிஞ்சின்றிருக்கானோ அவன் தெரிஞ்சிருக்கான் எப்படி தெரிஞ்சி வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி அறிவு இல்லை அது மனசால மாதிரி ஒரு அறிவு இல்லை அது பிரகாச வஸ்து அது தானே தானாக தன்னை விளக்கி கொண்டிருக்கிற அறிவு அதோட ஸ்வரூபமே அறிவு அதுல இருக்கிற போது அறிவுங்கிறது அது தானே பிரகாசிக்கிறது நம்ம பகவானோட அடியார்கள்ல லீட்டராக இருந்தவா கனகம்மா கனகம்மா கிட்ட நிறைய பேர் பாடம் எல்லாம் கேட்டுருக்கா அண்ணாவோட சிஸ்டர் சரஸ்வதி அக்கா சொன்ன ஒருக்கா போய் கனகம்மாட்ட கேட்டேன் ஒரு இடத்துல மாதிரபுதேஸ்வரத்தில் உட்காந்துருந்தா போய் கேட்டேன் அதை தெரிஞ்சிருந்தா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான் அது தெரிஞ்சிருந்தாச்சுன்னு எப்படி தெரியும் அதுவே சொல்லுமா அப்படின்னா என்ன அதோட ஸ்வபாவமே அது அது நான் தெரிஞ்சு நுட்டேனும் வேற ஒருத்த போய் கேட்க வேண்டியது இல்லை அப்படி கேக்குறதுன்னா ஆகலேன்னு அர்த்தம் என்ன பார்த்த தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அது ஆகல என்ன அதோட ஸ்வபாவமே அதுவே அறிவு அதுவே ஞானம் அதுவே ஞபப்தி அதுவே அது வந்து இல்ல இல்லப்பா நீ எல்லாம் ஒண்ணும் தெரிஞ்சுக்கல அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது யாரான்னு சொல்லி நமக்கு ஆட்டம் கண்டுபிடித்தானா போச்சு அதுதான் குரு இங்க ஆட்டி பார்த்தாரு சலனம் கொடுத்து பார்த்தாரு சலிக்கல ஜ அப்படிங்கிறார் ஜெகர்ஜன் அகங்காரத்துல இல்ல ஆனந்தத்துல டிண்டி மஹான்னு சொல்லலயா வேதாந்த முரசு சொல்லலையா அந்த மாதிரி அந்த அனுபவத்துல சிஷ்யனுக்கு சந்தேகமே இல்ல அப்படி திருட நிச்சயதாம் தனக்கு இருக்கிற சுவானுபூதியில திருட நிச்சயத்தை அந்த சிஷியன் சொன்னால் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொன்ன நோனவேதேதி அது வெளி விஷயங்கள் போல அறியலே இத்தவோத் ஆச்சாரியுத மந்தபுத்தி வபோஹாத்தம் தன்னும் அப்படி சொல்லி எஸ் மதம் தயம் மசியசித்தம் விஜய்த ம் அஜானதாம் எல்லாம் புதிர் மந்திரங்கள் இங்க எஸ்ய அமதம் மதம் எஸ் அவிஜாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அபிஜானதாம் ரொம்ப புதிரா இருக்கு மந்திரம் எஸ்ய அமதம் யாருக்கு அது மைண்டினால பிடிக்கப்படலையோ த மதம் அவனால தெரிஞ்சுக்கப்பட்டது மதம் எஸ்ய ந வேதசிரா அமதம் அவிஜாதம் அவிதிதம் பிரம்ம இபிப்பிராயோ நிச்சய தமியக் பிரம்ம இத்தியபிப் அப்படின்னா அவன் வந்து மனசில் இருக்கிற ஒரு பொருள் மாதிரி அது ஏதோ ஒரு வஸ்து மாதிரி புரிஞ்சுக்கல அதை அதனாலேயே ஆத்மாவை எப்படி புரிஞ்சுக்கிறது ஆத்மாவாலேயே புரிஞ்சுக்கணும் ஆத்மாவத்யே புரிஞ்சுக்கணும் கேரளாவில் ஒரு சித்தர் இருந்தார் நாராயணத்து பிராந்தன் பேர் அவரு பிராந்தன் பைத்தியம் அர்த்தம் பிராந்த் பிராந்தி அண்ணா வந்து மகாவித்வான் வேதாந்தம் எல்லாம் படிச்சுருக்காரு அக்னிஹோத்ரி அவர்கிட்ட இவர் வேதாந்தெல்லாம் விரும்பி உட்கார்ந்து கேட்டுண்டே இருப்பதாம் கேட்டுண்டே இருந்து மனசுலாயில்லையா மனசுலாயில்லையா மனசுலாயில்லையா மனசில் ஆயில்லையான்னு சொல்லே பாடினே அது கண்டுக்குமாட ஏதோ பைத்தியம் மனசிலாக இல்லையா மனசிலாயோ புரியலே புரியல அவண்ணாக்கு தெரியும் ஞானிங்கிறது கொஞ்ச நாள் ஆனப்போ இவர் வேதாந்தெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு மனசுலாக இல்லையா மனசிலாக இல்லையாப்போம் கொஞ்ச நாள் கைஞ்சு மனசிலாயி மனசிலாயி மனசிலாயி ஓ இப்ப மனசிலாயு அல்ல மனசிலாவில்லயா மனசிலாயி அப்படின்னா அது மைண்டினால பிடிக்கிற பொருள் இல்லை எஸ்ய அமதம் தஸ்யமதம் மைண்டுக்குள்படுற வஸ்து இல்லை வெளி விஷயங்கள எல்லாம் மைண்டால பிடிக்க முடியும் மனசுங்கிற பாத்திரத்தினால விஷயங்களை பிடிக்க முடியும் நம்ம மனசுக்கு ரெண்டு விஷயம் தான் தெரியும் தூங்கி போயிடும் போதை ஒன்னும் தெரிஞ்சுக்கவும் இல்லை தூங்கவும் இல்லை அந்த உணர்வு ஸ்வரூபமா அதனால அது புரிஞ்சுக்கிறது நம்ம பல விஷயங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்லை யோத்ம் மனசோ மனோ வாசோ வாச்சம் சவு பிராண்சு அதிமுச்சீரா பிரேத்தமாக்கா பவந்தி அப்படி திருப்பி வந்து தண்ணில இருக்கிறத தான் அது புரிஞ்சுக்க மதம் எஸ்ய நேதச மண்டை ஆட்டினான் நானும் புரிஞ்சுக்கல அர்த்தம் புரிஞ்சுதா கேட்டா அப்படி அப்படின்னு அது மண்டையா ஆட்டினா புரியலனு அர்த்தம் மதம் எஸ்ய நேதசக அவிஜ்ஞாதம் விஜானதாம் தெரிஞ்சின்ற வாழ்க்கு அது மைண்ட் கருணையினால சிலப்ப சொல்லுவா வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் ரிஷி சொன்ன மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு பொருளா புரிஞ்சுக்கு கருணை பண்றதுக்காக ஒரு சமயம் சொல்லுவான் விஜானதாம் தெரிஞ்சின்றவன் அதை வந்து ஒரு மானசிகமான பொருள் சொல்லி தர இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்ல முடியாது அந்த தத்துவம் தெரிஞ்சுக்காதவனுக்கு ஆத்மா ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காதவன் அது ஒரு நாலேஜ் பிளேன்ல நிறுத்தின் இருக்கான் அது ஒரு நாலேஜ் நினைச்சிருக்கான்னு நினைச்சிருக்கான் விற்த்தி மண்டலத்துல வச்சுக்க வேண்டிய நினைச்சிருக்கான் அவிஜாதம் அமதம் அவிதிதமேவ பிரம்ம விஜானதாம் சமயக் விதிதவ தாம் விஜாதம் விதிதம் பிரம்ம அவிஜானதாம் அசமியக் தர்ஷினாம் இந்திரிய மனோபுத்திஷு ஏவ ஆத்ம தர்ஷினாம் அவளுக்கு வந்து இந்திரியங்களையும் மனசுலயும் புத்திலையும் தான் வாழோட ஆத்ம தர்ஷனம் இருக்கு அதனால அதனால கிரகிச்சுக்கிறது தான் கிரஹிச்சுக்கிறதுன்னு நினைச்சுக்கிறா முருகனார்கிட்டே பகவான் ஒரு கேட்டார் சின்ன குழந்தைய வச்சு உபதேச சாணம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் மகர்ஷி ரமண மகர்ஷி குழந்தைகள் படிச்சுட்டு அப்ப முருகனார் ஆச்சரியமா என்ன பகவானே அவர் அப்படியெல்லாம் கேட்கறவர் இல்லை அவர் தெரியாம ஏதோ வெளியில் விட்டுட்டேன் குழந்தைகளுக்கெல்லாம் இது புரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு புத்தியால் புரிஞ்சக்கிறது தான் புரிஞ்சுக்கிறதோ புத்தியால் புரிஞ்சுக்கிறது தான் புரிஞ்சுக்கிறதோ அதனால அவளுக்கு எல்லாமே அது அருள்னால கிடைச்சது நேர தன்னை தன்னில உட்கார வச்சால் தானே தானாய் இருத்தல் தன்னிலே தன்னாலே தன்னிலமர் தன்னையே உன்னிட வேண்டும் உணர் உள்ளே அதனால அப்படி அந்த மாதிரி நூ அத்தியம் ஏவ அவ்யூ நாம் மஹிதேஷம் விஜாதம் அஸ்மாபி பிரம்ம இத்தி மதி ஒரே முட்டாள பத்தி பேசல இங்க அறிவில்லாதவன் வந்து நான் பிரம்மத்தை தெரிஞ்சுன்னு சொல்லல இது நடுவுல சர்க்கரவம் விஷயம்தான் இங்க இந்த நடுக்க நடுவுல சர்க்கரவன் இருக்கான் அவன் ஒரே முட்டாளும் இல்ல சத்தியத்தை தெரிஞ்சுக்கல எங்கோ டிராவல் பண்ணி நடுவில் எதையோ பொறுக்கி வச்சு தெரிஞ்சுட்டேன்னு சொல்றான் அவனை தான் பேசுறேங்க இந்த பக்கம் போக முடியாது பேக் அடிக்கவே முடியாது போக முடியல அங்க நின்று ஒரு சரக்கு சருக்கி விட்டான் மனோபுத்தி இந்திரியங்கள்னால புரிஞ்சுக்கிறது தான் புரிஞ்சுக்கிறது அடம் அதுக்கு தீசிசே உண்டாக்கி வச்சு அதனால நஹிதேஷாம் விஜாதம் அஸ்மாபிகி பிரம்ம இத்தி மதிர் பவதி அத்தியந்தமேவ அவ்யுப்பும் தெரியாது வியுபத்தியே இல்லை அவனுக்கு அவன் ஒன்றும் சொல்ல போறதில்லை பாவம் நான் பிரம்மத்தை தெரிஞ்சு இது கொஞ்சம் படிச்சான் அதை இதை தெரிஞ்சுட்டா சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுன்னா படிச்சுட்டான் படிச்சுட்டு புத்தியால நன்னா புரிஞ்சுடான் அவன் அந்த நிறைவை அவனுக்கு வந்து தெரிஞ்சு ஒரு அபிமானம் தான் ஒரு சர்டிபிகேட் அவனுக்கு நான் சொல்லிக்கலாம் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் மத்தவா வேணா நம்மளுக்கு நம்ம சொல்றோமேங்கிறதுக்காக நம்புவாழா இருக்கும் நமக்குள்ள ஒண்ணு இருக்கே அது திருப்தி படணுமே இல்லையா யாரும் என்ன வேணா இருக்கட்டும் ஒரு திருப்தி ஒரு நிறைவு ஒரு சந்தோஷம் வரலையான இதற்கணத்தோடு இந்த பக்கம் நிக்கணும் இல்லாட்டா அந்த பக்கம் தாண்டணும் பூரா முடியாட்டா பாதி தாண்டிப்பா முதல்ல அப்படின்னு ஒருத்தன் சொல்லி கொடுத்தான அவனை என்ன பண்ணணும் முதல்ல அவனை பிடிச்சு உள்ள போடணும் இல்லையா ஹாதி கணத்த தாண்டு அப்புறம் பாதிய தாண்டுங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி உபதேசங்கள்லாம் ஹாதி கணத்தை தாண்டது ஒரு வழி கிடையாது அதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சிட்டு விட்டேன் அப்படின்னு இதுதான்க்கா நிவர்த்தி எங்க நிறைவு எங்கன்னு கேக்குறது இங்கே பகவத் பாதால் இதெல்லாம் ஒண்ணு நான் சொல்றேன்னு என் மேல பண்ணாதீங்க பாஷியத்தை படிச்சுதான் சொல்றேன் ஆரோபணம் பண்ணாதே நிதாம் விஜாதம் அஸ்மபி மதிர் இனோபுத்திய ஆத்மர்ஷிநாட்டு விவேகனுபாத் புத்தியாதி உபாதேஷ் விஜாத்தாத் விதிதம் ப்ரஹ்ம இுபத்திய அவளுக்கு வந்து புத்தி மனசிலே எல்லாம் அந்த ப்ராந்தி இருக்கிறதுனால அசமியக் தர்சனம் அது பூர்வபட்சமா சொல்ற நாங்க பிரம்மத்தை தெரிஞ்சு நிட்டோம் அப்படின்னு ஒரு புத்தி அவளுக்கு தோன்றது நான் தெரிஞ்சு நட்டோம் எல்லாம் பாசியம் எல்லாம் காரியங்கள் எல்லாம் தெளிவா தெரிஞ்சு நட்டோம் அதனால தெரிஞ்சு நிட்ட நினைச்சுக்கிறது அவிஜாதம் அப்படின்னா இதுதான் நீங்க சொல்லி அடுத்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் அந்த மந்திரத்தை நாம நாளைக்கு பார்க்கணும் ரொம்ப உபனிஷத்துக்கு ஹிருதயமா மந்திரம் அடுத்த மந்திரம் நாளைக்கு ஒரு நாள் நாளென்னைக்கு காத்தாலே உபனிஷத் சொல்லித்தான் நாம உபனிஷத்தோட அந்த கங்கையே ஒரு உபனிஷத்து தான் பரவ சந்நிதியில உபனிஷத்தோட நாம நாளிக்க காத்தால பூர்த்தி பண்ணிக்கிறோம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலி அருணாச்சலிவரு அருணாச்சல அருணாச்சலிவருணாச்சலிவருவருணாச்சல அருணாச்சலிவ அருணாச்சலிவரு எதோ மமாசி யமே தோனியம் மிச்சி அதித்த வேஷ்டம் குருமா தா ஆமம் வச்சு